நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையிலும் முள்ளங்கி கால் கிலோ தக்காளி கால் கிலோ பச்சை மிளகாய் மூன்று மிளகாய்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு தயிர் நாலு ஸ்பூன் தேங்காய்பால் அரை கப் செய்முறை முதல்ல நம்ம முள்ளங்கிய பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளியை அரைச்சி வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் வானல் வச்சுருவோம் வானல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பில் போட்டு கருவேப்பையும் பொரிஞ்சதும் இந்த முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிப்போம் பச்சை மிளகாவையும் உடைச்சி போட்டு இந்த பொடியை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிடுவோம் இது வதங்கினதும் தக்காளி அரைச்சதை இதில் கொட்டி கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுவோம் தக்காளியை ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுடலாம் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகணும் தக்காளியும் வேகணும் நல்லா தலை தலைன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்ததும் நல்லா வேந்ததும் தக்காளி தையி நாலு ஸ்பூன் போட்டுவிடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் அதுவும் ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதி வந்த உடனே தேங்காய்பால் அரை கப் சொல்லி அதை ஊற்றிவிடுவோம் ஊற்றி கலந்து நல்லா கலந்து விட்டுடும் கலந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முள்ளங்கி தக்காளி கறி தயார் இது திக் கிரேவியாக இருக்கும் வெங்காயம் வேணும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை பேஸ்ட் அரைச்சு இந்த சீரகம் கருவேப்புல போட்ட உடனே அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயத்தை அரைச்சு போட்டு வதக்கிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்